ஜீவனஸ்மரணம் நம்முடைய உபனிஷதங்கள் வேதங்கள் எல்லாம் ஒரே பரமாத்மா அவன்தான் பலவேறு நாமரூபங்களை தரிக்கிறான் என்று சொல்லுகின்றது அழிக்க முடியாத உண்மை அதுதான் ஏகமேவ அத்விதீயம் என்று வேதம் சொல்றார் சதே வேதமக் ஆசீத் ஏகமேவ அீயம் என்று உபனிஷத் சொல்றது ஒரு அகண்டமான பொருள் இருந்துதான் எல்லாம் உண்டாயிருக்கு எது அளவுக்கு உட்பட்டதோ அதெல்லாம் அளவு இல்லாத ஒன்றில அடங்கிவிடும் உலகத்திலேயே பார்க்கிறோம் ஒரு சின்ன வஸ்து அதை விட எது அகண்டமா அகண்டமான பொருளே கண்டமான பொருள் எல்லாம் அடங்கிவிடும் அப்படிங்கும் பொழுது எதைவிட அகண்டமான பொருள் இல்லையோ எது ஒன்றே இருந்ததோ எது ஒன்றே மிச்சப்படுகிறதோ அதுதான் பிரம்மஸ்வரூபம் என்று உபனிஷத் சொல்றது ஆகாயத்தை விட பெரிய வஸ்து அது ஆகாயமும் அதுல அடங்கிவிடும் அப்படின்னு சொல்லணும் ஆகாயமே அளவோட கூடியதா இருந்தால் அது ஆகாசம் சொல்ல முடியாது ஆ எங்கும் காசம் பிரகாசிக்கிறதுனால அதுக்கு ஆகாசம்னு பெயர் ஒரு கால கடல் இருக்கும் கடல் இல்லாத இடம் உண்டு மலை இருக்கும் மலை இல்லாத இடம் உண்டு பூமி இருக்கும் பூமி இல்லாத இடம் உண்டு பூமியிலேருந்து மேல பிளைட்ல விமானத்தில் புறப்பட்டோம்னா பூமி இல்லாத இடம் இருக்கு அவ்வளவு தூரம் வேண்டாம் இப்ப இந்த இடைவெளி இருக்கு இடைவெளியில பூமி இல்லாத இடம் தானே அது கொஞ்சம் பூமியிலிருந்து துள்ளினாலேயே பூமி இல்லாத இடம் தானே அது ஆகினாலே பூமி இல்லாத இடம் உண்டு கடல் இல்லாத இடம் உண்டு மலை இல்லாத இடம் உண்டு நாம் பார்க்கிற பொருட்களுக்குள்ள மலை ரொம்ப பெருசு அதை விட பெருசு கடல் கடலுக்குள்ளேயே மலைகள் எல்லாம் இருக்குன்னு கூட சொல்றார்கள் அந்த கடலை விட பெருசாக பூமி இருக்கு சாஸ்திர ரீதியா கடலை விட பூமியை விட பெருசா இருக்கு கடல் இப்படி நாம் கொண்டு போனோமானால் எல்லாவற்றையும் விட பெருசா இருக்கிறது ஆகாயம் ஆகாயம் நாம் இப்படி திரும்பி பார்த்தோமானால் ஒரு வளமா போய் முடியறது வட்டமாக இருக்கு ஆகாயம் வட்டமா இருக்கு நம்ம நினைச்சிடக்கூடாது வட்டமா இருக்கிறதுனால ஒரு முடிவு இருக்கும் வட்டமா இருக்கு ஆகாயம் நினைச்சிடக்கூடாது பூமி வட்டமா இருக்கிறதுனால பூமியிலிருந்து நாம் பார்க்கும்பொழுது பூமியினுடைய உபாதியினாலே ஆகாயம் வட்டமாக தோன்றது உண்மையிலே இந்த உபாதிக்கு உட்படாதபடி பார்த்தோமான ஆகாயத்துக்கு அளவு எங்கேயுமே இருக்காது நிமிர்ந்து பார்த்தாலும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் முதலவிகளால் தனித்தனி மண்டலங்கள் பூமியை விட பெரிய மண்டலங்கள் பார்க்கறதுக்கு சின்ன பொட்டு போல எட்டி இருந்து பார்க்கறதுனால சிறிய ஒரு புள்ளி போல தோன்றதே தவிர ஒவ்வொன்றும் பூமியை விட பெரிய மண்டலங்கள் அத்தகைய அனந்தமான மண்டலங்கள் ஆகாசத்துல இருக்கு இவ்வளவு நட்சத்திரம் என்னிட முடியுமோ அவ்வளவும் பூமியை விடு பெரிசானவை அப்படின்னு சொன்னால் இவ்வளவுக்கும் இடம் தந்தன் இருக்கக்கூடிய ஆகாயம் எவ்வளவு பெருசா இருக்கணும் ஆகாயத்துக்கு முடிவு உண்டா அப்படின்னு கேட்டா வேதாந்திகள் ஆகாயத்துக்கு முடிவை சொல்றார் நியாய சாஸ்திரிகள் ஆகாயத்தினுடைய முடிவை ஒத்துக்கறதில்லை ஆவரணம் இல்லாதது ஆகாயம் அப்படின்னு பௌத்த சாஸ்திரும் சொல்றார்கள் நியாயசாஸ்திரங்கள் நியாயசாஸ்திரம் நம்ம நாட்டில் இருந்திருக்கு இப்பவும் இருக்கு அவர்கள்லாம் அணுவாதிகள் அணுசக்திதான் ஜகத்துக்கு காரணம்னு இன்னைக்கு விஜய் சொல்றாள் அணுசக்தி தான் உலகத்துக்கு காரணம் அப்படிங்கிறவத்தான் என்றைக்கோ கணாதங்கிற ரிஷி அதை சொல்லிட்டு போயிட்டார் நம்முடைய நாட்டில் எந்த ஒரு தத்துவமும் எந்த ஒரு கண்டுபிடிப்பும் நம்ம நாட்டிலேய்தான் புறப்பட்டது அது அணுக்களே அணுக்களே ஜெகத்காரணம் அப்படின்னு அந்த பட்சத்தை பாகவதே பரவானு சியாத் என்று சிருஷ்டியை சொல்லும் பொழுது அணுக்களை ஏகதேசம் ஜெகத்தினுடைய காரணமாக பாகவதே எடுத்து சொல்றது வேதாந்தம் என்ன சொல்லும்னால் எல்லாத்தையும் ஒத்துக்கம் நேச்சர் தான் ஜெகத்காரணம் அப்படின்னு சொன்னா அதையும் ஒத்துக்கம் அணுக்கள் தான் ஜெகத்காரணம் சொன்னா அதையும் வேதாந்தம் ஒத்துக்கம் இல்ல கர்மா தான் ஜெகத்காரணம் அதையும் ஒத்துக்கம் காலம் தான் ஜகத்காரணம் என்றாலும் அதையும் ஒத்துக்கும் எல்லாத்தையும் ஒத்துக்கொண்டு ஆனால் எல்லாவற்றுக்கும் அடிப்பட பிரம்மம் அப்படின்னு வேதாந்த சொல்லும் எதையும் தள்ளி விட்டுதான் பிரம்மவாதத்தை நிர்ணயம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது வேதாந்தத்துக்கு ஆனால் அவர்களுக்கு ஒன்றை தள்ளினாதான் ஒன்றை நிர்ணயம் முடியும் நம்முடைய வேதாந்தத்துக்கோ எந்த மதத்தையும் கண்டிக்காதபடி அடிப்படையிலே பிரம்மஸ்வருபம் இருக்கிறத நிரூபிக்க முடியல் ஆகாயமானது அழிவற்ற ஒரு பொருளாகவே சொல்றார்கள் ஆகாயமானது ஒரு முடிவு அதுக்கு இருக்குமானால் நாமே ஒரு அனுமான பிரமாணத்தால சொல்லலாம் ஆகாயத்துக்கு முடிவு இருக்குமானால் ஆகாயத்துக்கு அந்தண்டை என்ன இருக்கு ஆகாயம் இருக்கு ஆகாயத்துக்கு அந்தண்டை என்ன இருக்கு ஒரு முடிவு இருக்கணுமானால் ஒன்று திக்கணசான ஒரு பொருள் இருக்கணும் மலை போல திக்கான ஒரு பொருள் இந்த ஆகாயம் முடிஞ்சதும் அந்தண்டை அது இருக்கு அப்படின்னு சொல்லணும் திக்கான ஒரு பொருள் நம்ம அது ஒத்துண்டாலும் கூட அந்த திக்கான ஒரு பொருளுக்கு அந்தண்ட என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும் இருக்கு அகண்டமாக சொல்லணும் அகண்டமா திக்கா இருக்கு முடியாது ஒரு மலை போல இருக்கு ஒரு கட்டி ஒரு கல் இருக்கு அப்படின்னு சொல்லணும் அந்த கல்லுக்கு அந்த பெரிய மலை இருந்தா விந்தியமலை தாண்டிய அந்தண்ட ஆகாயம் இருக்கு ஹிமாச்சலம் ஹிமாச்சலத்தை தாண்டியும் அந்த ஆகாயம் இருக்கு அதுபோல ஒரு திக்கான ஒரு பொருளை அகண்டமா ஏத்துக்கணும் அத நாம் ஏத்துக்க மாட்டோம் அது ஏத்துண்டா அவ்வளவு மூடன்னு அர்த்தம் இவன் கல்பனை பண்ணி அப்படி ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை ஆகாஜித்துக்கு எந்தண்டை இருக்குன்னா இதை விட ஒரு பெரிய ஆகாயம் இருக்குன்னு சொல்லணும் இதை விட அகண்டமான ஒரு ஆகாயம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்ப இதை விட ஒரு ஆகாயம் இருக்குன்னு சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை இந்த ஆகாயமே இருக்குன்னு சொல்லிவிடலாம் ஆகாஜித்துக்கு அந்தண்டை என்ன இருக்குங்கிற கேள்விக்கு இன்னி வரையிலும் யாருமே பதில் சொல்லாததுனால சொல்ல முடியாததுனால ஆகாயமே எங்கும் பறந்திருக்கு அப்படின்னு தான் நியாயவாதிகள் ஆகாயத்தை அழியாத தத்துவமாக சொல்றார்கள் ஆகாயத்தை அழியாத தத்துவமாக சொல்றார்கள் நியாயவாதிகள் வேதாந்திகள் ஆகாயத்துக்கும் அழிவு உண்டு அப்படின்னு சொல்றார்கள் ஏன்னா ஆகாயத்துக்கு உற்பத்தி சொல்லப்படுறது நம்முடைய வேதங்கள்ல ஆத்மன ஆகாசம் என்று பரமாத்மாவினிடத்திலிருந்து ஆகாயம் உண்டாற்று அப்படிங்கிறதுனாலே ஆகாயத்துக்கு உற்பத்தியும் சொல்லப்படுறாது ஆகாயத்துக்கு லயமும் சொல்லப்படுறது உலகத்தில் உள்ள எல்லா செடிகொடிகளும் பசுபட்சிகளும் மண்ணில் அழிஞ்சு போயிடும் மண்ணில் உண்டானதெல்லாம் மண்ணில் அழிஞ்சுதானே ஆகணும் அந்த மண்ணு தண்ணீர்ல கரைஞ்சு போயிடும் அந்த பிரளய ஜலம் பிரளயாக்னியில வறண்டு வேடும் அக்னி காற்றுல உலர்ந்து வேடும் அணஞ்சு வேடும் காற்று ஆகாசத்துல அடங்கிவிடும் ஆகாசம் பரமாத்மாவினிடத்துல அடங்கிவிடும் அல்லது ஆகாசம் அவ்ய்தமாகிய நேச்சர்ல அடங்கிவிடும் பிரகிருதி பரமாத்மாவினிடத்துல அடங்கிவிடும் அப்படிங்கும்பொழுது பரமாத்மாவினிடத்தில இருந்துதான் ஆகாசத்துக்கு உற்பத்தியும் பரமாத்மாவினிடத்துலதான் ஆகாசத்துக்கு லயத்தையும் சொல்றதுனால ஆகாசத்திற்கு ஒரு முடிவு உண்டு வேதாந்திகள் தான் சொல்றார் ஏன் வேதாந்திகள் சொல்றா பரமாத்மான்னா என்ன பரமாத்மா அப்படின்னு சொல்லி நாம ரூபத்தோட நாலஞ்சு அடி உயரம் ஒருத்தர் உக்காந்துக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் ஆகாயத்துக்கு உள்ள அடங்கி விடுவார் ஏன்னா அவர் அஞ்சாடி உயரம்தானே இருக்கிறார் அவருக்கு அந்தண்ட என்ன இருக்கு அகாயம் ஆகணும் இப்ப கோவில் ஒரு மூர்த்தியை பிரதிஷ்ட பண்ணினோமானா அந்த மூர்த்திக்கு மேல ஆகாயம்தானே இருக்கு அதனாலே அளவுக்கு உட்பட்டு பரமாத்மா அவனை அப்போ அந்த பரமாத்மா ஆகாயத்துக்கு உள்ள அடங்கி விடுவார் ஆகாயத்தை அவர் படைச்சாருன்னு சொல்ல முடியாது ஆகாயத்தை படைச்சவர் யாருனால் பரமாத்மா பரமாத்மாவா இருக்கணும் அப்பொழுது படைச்சான்னு சொல்லணும் நாம ரூபங்கள் ஆகாயமா ஆகாது பரமாத்மா பரமாத்மாவாக இருக்கணுமானால் இந்த ஆகாசம் தான் எல்லா வட்டங்களுக்கும் ஆதாரமாக பூமண்டலம் நட்சத்திர மண்டலம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் கிரக மண்டலங்கள் எல்லாத்துக்கும் ஆதாரமாக ஆகாசம் இருக்கு அப்படிங்கும் இந்த ஆகாசம் இருக்குங்கிறது யாருக்கு தெரியறது அப்படின்னு கேட்டா ஆத்மாவுக்கு தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லணும் நீ யாரு அப்படின்னு கேட்டா நான் உடம்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா உடம்புக்கு தெரியலையே செத்து போயிட்டா உடம்பு உடம்புக்கு உலகம் இருக்குன்னு தெரியறதுதான்னு அதனால தெரியல மனசுக்கு தெரியறது அப்படின்னு சொல்லணுமா ஆனா தூங்கி போயிட்டா மனசு போயிடுறது மனசுக்கு தெரியறதுன்னு சொல்ல முடியாது பிராணனுக்கு தெரியறது அப்படின்னு சொன்னா தூங்கும் பொழுது பிராணன் பிராணனுக்கு தெரியணுமே உலகம் இருக்கிறது கொரட்டா வந்து அந்த தெரியலையே அதனால எதற்கு தெரியறது அப்படிங்கும் பொழுது ஆத்மாவுக்குதான் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது தெரியல அப்படிங்கும் பொழுது பிரபஞ்சத்துக்கு ஆதாரமான ஆகாசம் ஒன்னு இருக்கு அப்படிங்கிறது இவன் கண்மொழிக்கும் பொழுதுதானே அது இருக்கு தூங்கும் பொழுது அது என்ன ஆச்சு தூங்கும் போது இருக்கிறது தெரியல அப்போ நம்முடைய அறிவு வச்சுன்னு தானே உலகம் உலகத்தை வச்சுன்னு நம்முடைய அறிவு இல்லை நமக்கு உணர்வு இருந்தா உலகம் தெரியும் நமக்கு உணர்வு இல்லாத போனா உலகம் தெரியல ஜீவதிசையிலே உணர்வோட கூட இருக்கு செத்த பிறகு உணர்வு போய்டுறது செத்த பிறகு உணர்வு போயிட்டு தானால் செத்தவனுடைய சரீரத்திலே சப்தம் காதுக்கு தெரியலே மனம் மூக்குக்கு தெரியல ரூபம் கண்ணுக்கு தெரியல தெரியல செத்து போய்யாச்சு சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்கின்ற அஞ்சு உலகத்தில் வேற எதுவுமே தான் உலகம் இந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு அஞ்சு இந்திரியங்கள் நம்ம இடத்துல இருக்கிறது இந்திரியங்கள் மட்டிலும் போறார் நாம் கண்ணாடி போட்டு கண்ணாடிக்கே எல்லாம் தெரியுமா கண்ணாடி கைட்டு கையில வச்சுருந்தாக்க அது பார்க்கறத பார்க்காதே கண்ணாடி இப்படி மாற்றின்றானே தெரிகிறது அப்ப கண்ணாடி பார்க்கல அந்த கண்ணாடியை பார்க்கிறது கண் தான் அப்படின்னு சொல்லணும் கண்ணாடி பார்த்துடாது கண்ணாடி எப்படி கருவியோ அதுபோல கண்ணும் ஒரு கருவிதான் அதனாலே பார்க்கிறவன் உள்ள வேரோத்தன் இருக்கிறான் அவன் இருந்தால் இந்த கண்ணை உபயோகப்படுத்திக்கிறான் கருவியான இதை உபயோகப்படுத்திக்கிறான் அவன் இல்லாத போயிட்டால் அந்த கண்ணு இருந்தும் கூட எதிரில் யார் இருக்கா அப்படின்னு தெரியாதபடி பெயர் தெங்கும் பொழுது ஆத்மாவுக்குதான் ஆகாசம் உள்பட சர்வ விஷயமும் தெரியறது அப்படின்னு சொன்னால் தெரிய அப்படிங்கிறது முதல்ல ஆகாசம் அவ்வளவு செடி கொடிகள் பூமி மனுஷால் வர்றது போறது இவ்வளவு சுசுப்தியில இருக்கும்போது தூங்கும் பொழுது எல்லாம் கம்முன அடங்கியிருக்கு ஒண்ணுமே தெரியல பட்டனு விழிப்புவன் விழிப்பு வந்தா எல்லாம் பல தெரிய ஆரம்பிச்சுவிடும் இவ்வளவு எங்க போய் சுசுப்தியில அடங்கிறது மறுபடியும் விழிக்கும் போது எங்கேந்து வர்றது சொன்னா தூங்கும் போது எல்லாம் ஆத்மாவளதான் அடங்கி விடுறது அசந்து தோங்குறா ஒண்ணு இருக்கிறது அவனுக்கு தெரியல கொஞ்சம் பிரஜம் வந்ததும் எல்லாம் இருக்கிறது தெரியிறது எப்படி தெரியுதுன்னா ஆத்மாவிலேந்துதான் தெரியார் அதனால பிரகாசம் ஆத்மாவனுடையதா இருப்பதுனால ஆத்ம பிரகாசத்தினாலதான் ஆகாசமே இருக்கிறது தெரியிறதுனால இந்த ஆகாசத்துக்கும் ஒரு முடிவு ஆகாசத்துக்கும் உற்பத்தி இருக்கு எப்படி இருக்கு ஆத்மாவுக்கு ஆகாசம் தெரிஞ்சால் அதுதான் ஆகாசம் இருக்குங்கிறதுக்கு அடையாளம் ஆத்மாவுக்கு ஆகாசம் தெரியாது போயிட்டால் ஆகாசம் லயமாயிடுத்து அப்படிங்கிறதுக்கு அடையாளமா ஆகாசம் அகண்டமானதுங்கிற நியாயவாதம் இருக்கிறபடியே இருக்கட்டும் நாம அந்த அளவுக்கு போகல அதுக்கு எல்லை இருக்கா எல்லை இல்லையாங்கிற வாதத்துக்கே போகல அதனால அந்த ஆகாசம் இருக்குங்கிறதுக்கு யார் ஆதாரம் அப்படின்னு கேட்டால் ஆத்மாதான் உணர்வுதான் ஆதாரம் அப்படிங்கும் இந்த உணர்வுக்கு அதீனமாகத்தான் ஆகாசம் இருக்கே தவிர ஆகாசத்தை விட பெருசு உணர்வு அப்படிங்கிறார் உணர்வுதான் பிரம்மஸ்வரூபம்ங்கிறதுனால அந்த நாமரூபம் அற்றதாகிய பிரம்மஸ்வரூபத்தை உபனிஷத்து எங்கேயுமே சொல்றது அதுக்குத்தான் சத் அப்படிங்கிற பெயர் சொல்றது சதேவேத மக்ரா ஆசி சத்துங்கிற அந்த பரமாத்மா ஒன்றே இருந்தது அது நாமமற்றது ரூபமற்றது அகண்டமானது அது இருக்கு இருக்கப் போகிறது அதனுடைய ஆதாரத்துலதான் ஆகாசம் ஆகாசத்தினுடைய ஆதாரத்துலதான் பிரம்மலோக பரியந்தமான அநேக அண்டங்கள் அநேக லோகங்கள் அநேக விஷயங்கள் இவ்வளவுக்கும் ஆதாரமானது ஆகாஷ் ஆகாசத்துக்கும் ஆதாரமானது பிரம்மஸ்வரூபம் அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு நாமரூபம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய உபனிஷத்துகளெல்லாம் வேதாந்தங்களெல்லாம் சொல்லுகிறது அகண்டமான ஒரு வஸ்துவே கண்டமாக்கிவிடக்கூடாது அளவுக்கு உட்படுத்திடக்கூடாது பரமாத்மா எப்பொழுதுமே அழகு கடந்த பொருள் அப்படிங்கிறதத்தானே வேதன் சொல்றது அதனாலதான் அதுக்கு பிரம்மம் அப்படின்னே பெயர் அத்தகைய அழகு கடந்தவான் அழகு கடந்த பொருளை நம் மனசனால தியானிக்க முடியாது நம்ம மனசால தியானம் பண்ணிட்டு அப்ப நம் மனசுக்கு அது கட்டுப்பட்டு விடுத்தோம்னு அர்த்தம் மனசினால தியானம் பண்ண முடியாது என்று உன்னுடைய மனசால அதை நினைக்க முடியாது உன் வாயாலியும் அதை பேச முடியாது அதை என்ன சொல்லலாம் அஸ்தீ தேவோப லப்தவியஹா என்று உபனிஷத் சொல்றது அது இருக்கு அப்படின்னு சொல்றது தவிர இருக்குன்னு ஆனால் அதைப் பத்தி சிந்தனை கூட பண்ண முடியாது என்று சொல்லிடு தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னேனே தவிர அந்த தெரிஞ்சுக்கிறது கூட அது இருக்கிறதுனாலதான் அது உள்ள இருக்கிறதுனாலதான் அதை நாம் தெரிஞ்சு கொள்றோம் அப்படிங்கும் சர்வசாட்சியான அந்த ஆத்ம பிரகாசமான பிரம்மஸ்வரூபத்தை நாம் நம்முடைய கல்பனைக்குள்ள அடைக்கிட முடியாது அப்படிங்கிறது தான் ஆழ்ந்த கருத்து இதுதான் வேதாந்தம் இதுதான் கடவுளுடைய கடவுள்னு சொல்றோமே அதனுடைய உண்மையான தன்மை நம்ம கல்பனைக்கு அதை அடைக்கிடக்கூடாது நம்ம கற்பனைக்கு அதீதமானது அப்படிங்கும் ஆனால் பல இதிகாச புராணங்கள் பலவிதமான கற்பனைகளே பண்ணின்றக்கு கடவுளை பத்தி அந்த கற்பனைகள்ல நியாயமான அழகான கற்பனைகளும் இருக்கு முரட்டுத்தனத்தினாலே நாமா பண்ற அநியாயமான கற்பனைகளும் ஜனங்களுக்கு கேவலம் நாஸ்திகத்தை நாமே உண்டாக்குறா பல நாமே தெய்வத்தினுடைய கௌரவத்தை குறைக்கிறா பல விஷயங்கள் எல்லாம் நம்முடைய புராணங்கள்ல வந்து அடைஞ்சிருக்கு அப்பொழுது இடைச்சர்கள் அப்பப்பொழுது அவ உபாசன பதவிக்கு கொஞ்சம் கல்பனிக்க இடம் கொடுத்தது அப்படின்னு பண்ணிவிட்டா தியானம் கல்பனை தானே ஆனால் உலகத்தை மறக்கிறதுக்கு பிரம்மஸ்வரூபத்தை நினைக்கணுமானால் நீ அவனை தியானம் பண்ணுங்க பொழுது அவனுக்கு ரூபம் கூடு உனக்கு இஷ்டமான ரூபத்துல உனக்கு இஷ்டமான ஒரு நாமத்துல தியானம் பண்ணு அதுக்கே பயப்படுறது வேதம் அதனால பிரணவத்தை மட்டும் அது சொல்லித் ஓங்கிற நாதத்தை மட்டிலும் பிரம்மத்தினுடைய அவயவமாக தியானம் பண்ணு என்று சொல்லித் இல்லாது விஸ்வரூபனாக தியானம் பண்ணு உலகமே அவனுடைய ஸ்வரூபம் தான் அப்படிங்கிறது தானே சொல்றோம் நாயை பார்த்தாலும் கழுதியை பார்த்தாலும் அதை பாண்டுரங்கனா நினைக்கணும் அப்படிங்கிறது விஸ்வரூபம் எதை பார்த்தாலும் பரமாத்மாடைய ஸ்வரூபம் நினைச்சா எதை பார்த்தாலும் நமக்கு தேஷம் வரக்கூடாது எதை பார்த்தாலும் அதனிடத்துல அன்பு இருக்கணும் எதை பார்த்தாலும் நம்ம வெட்ட வந்தவன் இடத்துல கூட அன்பு இருக்கணும் நம்மளை கொலை பண்றவன் இடத்துல கூட அன்பு இருக்கணும் சாதுக்கள் இருந்திருக்கா அத்துகையர்சனமே பரமார்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் அந்த ரீதியிலே நம்மள தியானம் பண்ணணும் அப்படின்னு அழைச்சுன்னு வரக்கூடிய நம்முடைய சாஸ்திரங்கள் கடைசியில அவரவர்களுடைய இஷ்டப்படி நீ தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா உபாசனார்த்தம் ரூபகல்பனா அப்படின்னு சூத்திர பாஷத்துல ஆதிசங்கரே சொல்றார் பகவானுக்கு ரூபத்தை சொல்றதெல்லாம் நாம் உபாசனத்துக்காக பண்ணிண்ட கல்பனை அப்படிங்கிறார் கல்பனையின்னு சொல்லிடலாமோனால் பகவான் கிருபானுவும் சர்வ வல்லமையும் உடையவனாவும் சர்வசக்தனாவும் இருக்கிறதுனால நாம் எப்படி அந்த பரமாத்மாவை கல்பிக்கிறோமோ அப்படி பரமாத்மா நமக்கு ஸ்வேச்சையாக தரிசனம் தரா அப்படிங்கறதுனால பரமாத்மா எடுத்துண்ட ரூபம் சித்ரூபம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நம்முடைய தியானத்தை பொறுத்துதானே இருக்குது அதனால பகவத்பக்தியில அவனை தியானம் பண்றதுக்கு இடம் கொடுக்கிறது வேதனே ருக்வேதத்திலேயே ஏகம் சந்தம் விப்ராகா பகுதா கல்பயந்தி அப்படின்னு ருக்வேதமே சொல்றார் இருக்கிறது சந்தம் ஒரே ஒரு தத்துவம்தான் அந்த ஒரே தத்துவமான அகண்டமான பரமாத்மாவே விப்ராகா பக்தர்கள் பகுதா கல்பயந்தி பலவிதமாக கல்பிக்கிறார் தியானம் பண்றார்கள் அப்படின்னு பலவிதமா தியானம் பண்றார்கள் பொழுது ஒருத்தன் கணேசனா தியானம் பண்றான் சக்தியா தியானம் பண்றான் தியானம் பண்றான் ஒருத்தன் விஷ்ணுவா தியானம் பண்றான் தியானம் பண்றான் ஒரு சாஸ்திராவா தியானம் பண்றான் பல்வேறு தியானங்கள்ல அந்தந்த தியானத்துக்கு என்னென்ன படி பண்ணா இன்ன பலன் அப்படிங்கறதும் பலன்லயும் விகல்பம் இருக்கு கணேசனா தியானம் பண்ணா விக்னங்கள்லாம் நிவிற்த்தியாகும் சரஸ்வதியா தியானம் பண்ணினா வித்திய நன்னா வரும் அதுபோல இன்னென்ன தியானத்தை பண்ணினா இன்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தியானத்திலயும் வித்தியாசம் இருக்கு தியானத்தினுடைய பலன்லேயும் இருக்கு உபாசனார்த்தம் இவ்வளவு கல்பனைகளை வேதமே நமக்கு காண்பிச்சிருக்கு இப்படி நாம் புராண ரீதியில இறங்கி வந்து சொன்னேனே தவிர வேதம் இந்திரம் அக்னி எமம் வருணம்னே சொல்லிட்டு போறது புராண ரீதியில சொல்லும் பொழுதுதான் கணேசன் முருகன் சாஸ்தான்னு சொல்லிட்டு இருக்கலாம் வேத ரீதியில சொல்லுவோம் வேதத்துல இந்திரன் அக்னி யமன் வருணன் முதலிய தேவதைகளை பத்தி சொல்றதுனால பரமாத்மா அந்த தேவதா ரூபமாக நாம் யஜ்ஞ ஆகாதி கிரியைகளையோ உபாசனத்திலேயோ தியானம் பண்ணப்படுகிறான் அது இன்னென்ன தேவதைய நீ பரமாப்தான்னு நினைச்சு உபாசிச்சால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பொதுவா செல்லிண்டு போறோம் வேதம் வேதத்தை எடுத்தவமானால் பூரா தர்மங்கள் தான் அதிகமா இருக்குமே தவிர கதைகள் இருக்காது உபனிஷத்தை எடுத்துட்டு தத்துவங்கள் தான் அதிகமா இருக்குமே தவிர கதைகள் இருக்காது இதிகாச புராணங்களுக்கு வந்தாதான் கதைகள் நிறைய இருக்கு இந்த கதைகள்லாம் ஒரு ஓரளவுக்கு நமக்கு தர்மத்தையும் பகவத் சொல்லுவதற்காக வந்த சரித்திரங்களா அப்படிதானே இருக்கணும் உயர்ந்த ஞானியா இருக்கூடிய வியாசன் இப்படிதானே எழுதுவர் ஆனால் நாடளைவுல என்ன ஆயிடுத்து அப்படின்னு கேட்டால் உபாசனத்துக்கான ரூபம் கொடுத்ததும் இவர்களுக்கு எந்த ரூபத்தை உபாசிக்கிறானோ அதிலேயே பிடிவாதம் அதிகமாக உடனே பலவேறு கோணங்கள்ல பிரிஞ்சதும் இவர்கள் சைவர்கள் என்றும் இவர்கள் வைஷ்ணவர்கள் என்றும் இவர்கள் சாத்தர்கள் என்றும் அவரவர்களுடைய தெய்வமே உயர்ந்தது அதுதான் இஷ்ட தெய்வம் என்றும் பிடிவாதம் வந்தது இந்த வர வரவேண்டியது நியாயம் ஏனால் ஆக்கிரகம் இருந்தாதான் அப்படி ஒரு தியானம் இருந்தாதான் சாட்சா்காரம் வரும் அப்படிங்கிறதுனால பிடிவாதம் வரவேண்டியது நியாயம் இந்த பிடிவாத எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு சொன்னால் வேறு ஒரு உபாசனத்தையோ வேறு ஒரு மூர்த்தியையோ தூஷிக்கிற அளவுக்கும் அதனால கண்டபடி கதைகளை கல்பனை பண்ணி புராணங்கள்ல செருகள் பண்ற அளவுக்கு போயிட்டதுனால நம்முடைய புராணங்கள் எல்லாம் மலினமா அத வந்து அசாரம்னு தள்ளிவிட்டு சாரத்தை எடுத்து சொல்லக்கூடியவனுக்கு தான் அது தெளிவான ஞானத்தை கொடுக்குமே தவிர இல்லாத போனால் கல்மஷத்தை அதனால சிவபக்தர்கள் எல்லாம் விஷ்ணுத்வேஷகரமான பல கதைகளை எழுதிவிட்டார்கள் விஷ்ணு பக்தர்கள் சிவத்வேஷகரமான பல கதைகளை எழுதிவிட்டார்கள் அப்புறம் அவரவர்கள் கணபதி உபாசிக்கிறவர்கள் சக்தி உபாசிக்கிறவர்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு தாக்குறது முக்கியமா தவிர அத தியானம் பண்றது எல்லாம் வியாசர்தானே எழுதினாலும் எல்லாரும் வியாசர் தள்ள கொள்ளு வச்சுட்டாது இவ்வளவையும் வியாசர்தான் அதனால தான் அது ஒரு சமாளிக்க வேண்டியிருக்குன்னு வரும்பொழுது சாஸ்திரக்காரல்லாம் அதுக்கு அர்த்தவாதம்னு பெயர் வச்சு தள்ளினார் நாராயணத்திலே சொல்றாள் இல்லையா வியாசோகித்தேன கிருதவான் அதிகாரி ஹேதோகோ என்று வியாசரே நாராயணத்தில் பட்டாத்ரியே சொல்றார் அவரவர்களுக்கு பலம் உண்டாகணுமானால் பலம் பலசித்தியம் உண்டாகணுமானால் திருடஜைவ ததீய பக்தியா அப்படின்னார் சிவபக்தன சிவபக்தி பண்றான் அவனுக்கு அந்த சிவமூர்த்தியின் இடத்துல திருடபக்தி இருந்தா தான் பலன் சித்திக்கும் சிவனை பிரத்யட்சமா பார்க்கணுமானால் சிவாத் பரம் ஆஸ்திங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்கணும் இருந்தால்தான் சிவன் பிரத்யட்சான் அதனாலே சிவபக்தி உத்தேசிச்சு அவனுக்கு அத்தகைய அவசியமா இருந்தாலும் கூட ஆனால் குருவாயிருப்பன தூஷிச்சு சில கதைகள் புராணங்கள்ல காணப்பட்டது அப்படின்னு சொன்னால் சமஸ்த இதிகாச புராணங்கள்லையும் குருவாயிரப்பணக்காட்டிலும் பெரிய தெய்வம் இல்லை அப்படின்ற வாக்கியங்கள் மலிவாக கிடைக்கிறதுனால அதிகமாக கிடைக்கிறதுனால அதை போய் இந்த ஒரு ரெண்டு கதை கெடுத்துட முடியாது ஏனால் அவ்வளவு வாக்கியங்கள் இருக்கு ஆலோடிய சர்வசாஸ்திராணி சர்வசாஸ்திரங்களை பார்த்தாலும் தேயோ நாராயண சதா சர்வசாஸ்திரங்களில் வேதே ராமாயணே செய்வ பாரதே ச புராணக்கே ஆதோ அந்த ஹரி சர்வத்தேயே என்று வியாசரம் முடிக்கிறார் மகாபாரதத்தை ஆதியிலேயே அந்தத்திலேயும் மத்தியிலையும் எதை எடுத்து பார்த்தானாலும் கிருஷ்ணனுடைய மகத்தியம் தான் சொல்லப்படுறது இதிகாசிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தை எடுத்தால் ராமனுடைய மஹிமதம் பூரா சொல்லப்படுறது பாரதத்தை எடுத்துமானால் தூது கோண கிருஷ்ணன் திரௌபதி சரணாகதில் அபயம் கொடுத்தவன் கிருஷ்ண மகாத்மத்துதான் பாரதம் பூரா சொல்லிக் கொண்டு போறது அதை சொல்றதுக்காக தான் பாண்டவ கதையே புராணங்கள்லாம் எடுத்திருந்தால் குருவாயிருப்பினுடைய மகிமைதான் பல இடங்கள்ல சொல்லிக் கொண்டு போகிறது சாட்சாது வேதத்தை எடுத்திருந்தாலோ நாராயண பரம் என்று நாராயணனே பரபிரம்மும் சொல்றது இது எல்லாத்தையும் வேறு ஒரு கதையினால தாக்கிவிட முடியாது இல்லையா அப்ப ஏன் அந்த கதைகள்லாம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னதுக்காக தான் பட்டாத்ரி அந்தந்த தேவத்தைகள் இடத்திலே திடமான பக்தியை உண்டாக்குறதுக்காக வியாசோகி தேன கிருதமான அதிகாரி ஹேதோகோ அந்தந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவரவர்கள் வழிபடுற துறை பலவிதமா இருக்கு துறையிலே அவளுக்கு சத்தைய உண்டாக்கணும் அந்த சத்தையை உண்டாக்கி அந்தந்த தெய்வங்கள் பக்தி பண்ணி அந்தந்த பலனை அடையறத்துக்காகத்தான் வியாசர அதை எழுதினா அப்படின்னு அத நிர்வாகம் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து பின்னாடி வந்தவர்களுக்கு ஏன்னா இப்ப தைரியமா சொன்னேன் வியாசரே அது எழுதல பிற்காலத்து அவர்கள் தான் எழுதி இடைச்சர்கள் பண்ணிவிட்டார்கள் எப்போ சைவ வைஷ்ணவ கலகம் உண்டாச்சோ அந்த காலத்துலதான் இவர்களான எழுதி சேத்துருங்கள் நான் தைரியமா சொல்றேன் நாராயண பட்டாத்திரிகே அவ்வளவு தைரியம் வரல அது உள்ளது உள்ளபடியே இருக்கட்டும் வியாசர் பண்ணதாவே இருக்கட்டும் வியாசர் ஏன் பண்ணினாரால் அந்த தேவதையின் எடுத்துல பக்தி உண்டாகிறதுக்காக இந்த தேவதையே நிந்திக்கிறா அப்படின்னு சொல்லு இதுக்கு இது சாஸ்திரக்காரர்களுக்கு தான் புரியும் நகிந்தா நியாயம்னு பெயர் நகி நிந்தா நியாயம்னா ஒருவன் தன்னுடைய காதலிய கொண்டாடுறான் தன் மனைவியை கொண்டாடுறான் கொண்டாடும் பொழுது அவன் புகழ்றான் பௌர்ணமி நிலம் காட்டுறான் தன்னுடைய மனைவிக்கு இந்த பூர்ணச்சந்திரன் உன்னு என்னத்துக்கடியே அனாவசியமாக உதயமாயிருக்கு உன் முகச்சந்திரன் இருக்கும் பொழுது இந்த பூர்ணச்சந்திரன் செல்லுபடியாகுமா அப்படின்னு இந்த முகச்சந்திரனை தூக்கி வச்சு பேசுறான் இதை தூக்கி வச்சு பேசினதுதான் தெரியாதோ அதுக்காக இதை தூக்கி வச்சு பேசிவிட்டதுனால அந்த பூர்ணசந்திரனுடைய சோபை குறைஞ்சு விடாது அப்படிங்கறது போல தெய்வத்தை வந்து புகழ்ந்து பேசிவிட்டதுனால குருவாயிருப்பனுடைய மகிமை குறைஞ்சு விடாது குருவாயிருப்பனிடத்துல உள்ள பக்தி குறைஞ்சு விடாது அப்படின்னு நினைத்து உன்னூத்தர ஸ்தோத்திரம் பண்றதுனால பிரசித்தமான ஒருத்தருடைய பெருமை குறைஞ்சு விடாது அப்படிங்கிற ஒரு நியாயத்துக்கு நகி நிந்தா நியாயம் அப்படின்னு பையன் உன்னுத்திர நிந்து பண்றது இங்க முக்கியம் இல்லே பண்றதுதான் முக்கியம் அப்படிங்கறத சாரத்தை எடுத்துக்கணும் அந்த ஸ்துதி பண்றதுடைய உத்தேசத்தை தள்ளிவிட்டு நிந்து பண்றது யதார்த்தமா எடுத்துனுட்டானா இவனுக்கு பெரிய நஷ்டம் வந்துடும் நிந்த பண்ணதை எடுத்துடான் ஆனார் அதனாலே நாராயணன்கு சிவன நிந்த பண்ணிருக்கு அப்படிங்கறத எடுத்துக்தி பண்ணா உருப்படவே மாட்டான் நாராயண பக்தி பண்ணா நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு நினைச்சான் பண்ணக்கூடாதுன்னு ஆச்சு ஏனால் சிவ விஷ்ணு பக்தி பண்ணக்கூடாதுன்னு சிவ புராணங்கள்ல காணப்படுறது சிவகப்தி பண்ண கூடாதுன்னு விஷ்ணு புராணங்கள்ல காணப்படுறது காணப்படுதுன்னு என்ன சொன்னார் ரெண்டு எடுத்து பார்த்தா ரெண்டும் பண்ண கூடாது அப்படின்னு தானே அப்ப நின்று பண்ணதுக்கு அர்த்தம் என்ன விஷ்ணு புராணங்களிலே விஷ்ணுவுனுடைய பக்தியை நிர்ணயம் பண்றது முக்கியம் அதனாலே அதை தூஷிக்கிறது போல சொல்றாள் சிவபுராணங்களே சிவபக்தியை நிர்ணயம் பண்றது முக்கியம் அதனாலே மற்ற தேவதைகளை உபாசிக்காதேன்னு சொல்றாள் என்று அதை விபாகப்படுத்தி பட்டாத்ரி நாராயணியத்துல அழகா எடுத்து சொல்றார் அதிகாரி கேத்தோகம் அதிகாரியாருன்னால் அதுக்கு அவன் அவன் மனசே பிரமாணம் அதிகாரி அதிகாரி அப்படிங்கறதுனால அந்தந்த அதிகாரிகளுக்கு அந்தந்த புராணங்கள் படிக்க வேண்டியது அந்தந்த கோவிலுக்கு போக வேண்டியது பிரேம ஒரு இடத்துலதான் செய்ய முடியும் மரியாதை மற்ற இடத்துல செய்யலாம் கணவன் எடுத்துல தானே செய்ய முடியும் பெரிய மச்சன சின்ன மச்சனும் வந்தானா மரியாதை வேணா செய்யலாம் வந்தா மரியாதை செய்யலாம் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணலாம் அது போல அந்தந்தோ அந்த மூர்த்தி எடுத்து பிரேம வரும் மற்ற தெய்வங்கள் எடுத்துல மரியாதை வரும் அப்பா அம்மாட்டுக்கு மரியாதை இல்லையோ ஒரு ஆஸ்திகனுக்கு புண்ணிய தீர்த்தத்தை மரியாதை இல்லையோ பசுவை பார்த்தா மரியாதை இல்லையோ அஸ்வத்து விரட்சம் துளசி இதை பார்த்தா மரியாதை இல்லையோ அதுபோல சமஸ்தேவதைகள் இடத்திலையும் மரியாதையோட கூட இருக்கணும் பிரகலாதன் நாராயண பக்தந்தான் அப்பேர் விட நாராயண பக்தன் நரசிம்மன் அந்தர்தான பிறகு எவ்வளவு தேவதைகள் அவ்வளவு தேவதைகளுக்கும் பிரகலாதன் மரியாதை செய்தி உடையவர்கள் மற்றொரு தெய்வங்களை அவகேளனம் பண்ணாம மற்றொரு தெய்வங்களை நிஷேதிக்காம மற்றொரு தெய்வங்களை நிந்த பண்ணாம மற்றொரு தெய்வ பக்தர்களையும் நிந்த பண்ணாம தன் இஷ்ட தெய்வத்தினிடத்துல உறுதியா இருந்து மற்ற தெய்வங்களோ மற்ற பக்தார பார்த்தாலோ மரியாதையோட இருக்கணும் அப்படிங்கிறதா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லாத போனால் சிவத்வேஷவுடைய விஷ்ணு பக்தனை கண்டா விஷ்ணுக்கே பிடிக்காது விஷ்ணுத்தே பிடிக்காது என்ன சான்றுனால் ராவணன் ஆனால் விஷ்ணுத்வேஷியா இருப்பனாலே அழிஞ்சு போனார் அப்பேர்ப்பட்ட சிவபக்தன் பானாசுரன் விஷ்ணுவேஷியா இருப்பதனாலே சிவபெருமானே கொஞ்சம் யுத்தம் பண்றது போல பண்ணிவிட்டு பானாசுரனை திண்டாட விட்டுவிட்டு போயிட்டார் அப்புறம் நாராயண இடத்துல வந்து என் பக்தன் அவனை காப்பாத்துனதும் பகவான் கிருஷ்ணன் சொல்றான் ஓம் பக்தன் யாரோ அவன் என் பக்தன் தான் ஏன் பக்தன் யாரோ அவன் ஓம் பக்தன் தான் அதனால பானாசுரனை வதம் பண்ணலே காப்பாற்றுறேன் என்று சொல்லுகிறார் ரெண்டு பேரும் ஒத்து போயிட்டுதான் அப்புறம் பானாசுரம் பார்க்கிறான் சிவனும் விஷ்ணுவும் ஒத்து போனதை பார்த்துக்கிட்டு தனக்கு பரிஞ்சின்னு வரது போல வந்தது விளையாட்டுதான் அவா பேர் ஒத்துமையாண்டதும் ரெண்டு பேரிடத்திலேயும் பரிஞ்சின்னு வரான் பானாசுரன் என்று பாகவத விஷ்ணு புராணங்கள்ல பார்க்கிறோம் இல்லையா சிவத்யே ஜெயத்ரன் எனக்கு ரொம்ப பண்ணனும் உடனே சொன்னா அதுதான் நடக்காது ஏனால் அர்ஜுனனுக்கு சாரதியா இருக்கிறது சாட்சாத்த இந்த பாசுபதாஸ்திரத்தை பாரத யுத்தத்திலே உனக்கு மகாபல பராக்கிரமசாலியான விஷயத்துல போடுவே ஆனால் அர்ஜுனன் விஷயத்துல முடியாது அப்படிங்கிறார் ஏனால் சாட்சாத் விஷயம் அப்படின் நாராயண பக்தன் விஷயத்துல கூட பகவான் சிவபெருமான் பரஞ்சேண்டு வரா விஷ்ணு பக்தன் விஷயத்துல கூட பதிஞ்சிண்டு வரார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டால் ஏகாந்த பக்தி இருக்கலாம் சிவனிடத்திலேயோ விஷ்ணுவனிடத்திலேயோ அவரவர்கள் இஷ்டப்படி ஏகாந்த பக்தி இருக்கலாம் உன்னூறு மூர்த்தியினிடத்துல துவேஷம் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுல முக்கியம் துவேஷம் இருந்தவனே சிவபெருமான் திருத்தினார் என்றும் சரித்திரங்கள் இருண்டாகர்ணன் அப்படின்னு உத்தாண்டு இருந்தான் மகாபாரத கதை மகாபாரதத்துல ஹரிவம்சத்துல உள்ள கதை கண்டாகர்ணன் பலே விஷ்ணுத்வேஷியா இருந்தான் அதனால காதல தியானம் பண்ணுங்கள் என்று சொல்லி கிருஷ்ண பக்தனாக ஆக்கினார் என்று ஹரிவம்சம் மகாபாரத கில பர்வமான நாராயணன் சொல்ற சிவபெருமான சொல்றார் என்னுடைய பக்தனாயிருந்து நாராயணன் சொல்றார் என்னுடைய பக்தனம் கூடாது அப்படிங்கிறார் பக்தி எப்பொழுதும் ஒரு இடத்துல தான் செய்ய முடியும் மற்ற இடத்துல மரியாதை தான் காட்ட முடியும் சித்தமிழ்நாடு சொல்லிட்டு இஷ்ட நிஷ்டிஷ்டு பெயர் தப்பித்தவரி ஹனுமான் கிருஷ்ணான்னு சொல்ல மாட்டார் தப்பித்தவரி கோபிகைகள் ராமான்னு சொல்ல மாட்டார் கோபிகைகளான ராமான்னு சொல்ல முடியாது ஹனுமானாலும் தப்பித்தவரி கிருஷ்ணான்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுக்குதான் ஏகாந்த நிஷ்டைன்னு பேரு இஷ்ட நிஷ்டு அந்த இஷ்ட நிஷ்டையை இந்த கதை சொல்லல அந்த இஷ்ட இருந்தா பகவான் சந்தோஷப்படுறான் அப்படிங்கிறது முக்கியம் பரமவேதாந்தியா இருந்து பரம அத்வைதியாயிருந்தா கண்ணுபிரான் அவனை கண்டுதான் சந்தோஷப்பட்டு தன் பட்சத்தில் இழுக்கிறான் என்று ஏகாந்த பக்தி இருக்கலாம் சிவனிடத்திலேயோ விஷ்ணுவனிடத்திலேயோ அவரவர்கள் இஷ்டப்படி ஏகாந்த பக்தி இருக்கலாம் மூர்த்தியின் இடத்துல தேசம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுல முக்கியம் தேசம் இருந்தவன சிவபெருமான் திருத்தினார் என்றும் சரித்திரங்கள் கண்டா கர்ணன் அப்படின்னு ஒருத்தாண்டு இருந்தான் மகாபாரத கதை மகாபாரதத்தில ஹரிவம்சத்துல உள்ள கதை கண்டா கர்ணன் பலே விஷ்ணுத்வேஷியா இருந்தான் அதனால காதுல கண்டைய கட்டி யாராவது வைஷ்ணவானு தெரியும் அவன் பார்த்தாலேயே போல இப்படி பார்த்துட்டா ராதே கிருஷ்ணான்னு சொல்லுவான்னு அவனுக்கு தெரியும் தெரிஞ்சதுமே மணியை டான் தான் அடிச்சுப்பேன் ஏன்னா அந்த ஹரி நாமும் காதல விழ என்று நினைச்சேண்டு போவனா அப்படி ஒரு வீர செய்வனாயிருந்த அந்த கண்டாகர்ணனுக்கு சாட்சாத் கைலாசபதியே உட்கார வைத்துக்கொண்டு ஹரிவேக சதாத்யேஜகா பக்திகை மோட்சகாஞ்சிபிகை என்று ஹரி ஒருவனையே தியானம் பண்ணுங்கள் என்று கண்டாகர்ணனுக்கு சிவகுருமானே புத்திமதி சொல்லி கிருஷ்ணபக்தனாக ஆக்கினார் என்று ஹரிவம்சம் மகாபாரதத்தினுடைய கில பர்வமானே ஹரிவம்சம் சொல்றார்